وَسَارِعُوا إِلَى مَغْسِنَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ أَضْمَهَا السَّمَارَاتِ وَالْأَرْضِ وَعِجْلَةٍ لِلْمُتَّقِينَ صدق الله العليه والعظيم وقال بينا محمد المصطفى صلى الله عليه وسلم القيس من دام نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه وحواها أتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قبل القهل الشيء والله سبحانه وتعالى وفي وضي يديه সাল্লিন সালান ও সাল্লি নবি সাইয়দুল মুরসালিন খাতামুল আম্বিয়া হযরত মুহাম্মদ মুস্তাফা সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম ও যুল মিদিলমoverline pinvathi valnda sahaba permakkal tarbetingal sabha sabainnal Allahulil ladiyark anivergal midilum entrendrum undavathal pulu jumaavin kadamegalin adaveetuvatharkka Allahin indamalil athkaambudi niyatil amudrikum Allahin naliyadile piriyarkul sahodharagal எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹங்களை ஏவிருக்கின்றனோ அவற்றையும் ஒரு வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்கள்லேருந்து தவிந்து வாழுமாறு அல்லாஹங்களை தடுத்து இருக்கின்றனோ அவற்றையும் முற்றாக தவிந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டு வசதி செய்து வருகிறேன் அல்லாஹுடைய நிலையமான குரானில் அல்லாஹு எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமான ஒரு அட்வைஸ் முக்கியமான ஒரு வசியத்தை இருக்கிறார்கள் சாதாரணமான மனிதர்கள் ஆகிய நாங்களே எங்களுக்கு யாராவது ஒரு வசியத்தை செஞ்சுட்டாருங்களா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லுவோம் எங்க பாப்பா முகத்தாக கூடிய நேரத்தில் எப்படித்தான் வசதியை செஞ்சாங்க எங்க தாய் இப்படித்தான் வசதியை செஞ்சாங்க அந்த வசியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த நிலையில மானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்கானா நல்லாக காலா எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு வசியத்தை செய்திருக்கிறோம் ான் நான் எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் தனியாக இருக்கணும் வீட்டில இருக்கணும் இல்ல என் குடும்பத்தில் இருக்கிறேன் வெளிநாட்டுல எந்த நிலையில இருந்தாலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க ஏன் இந்த அளவுக்கு தப்பு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் நாங்க துன்யாவிலும் ஆகலத்திலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சீராக சரியாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோமோ முயற்சிக்கிறோமோ அத்தனை விஷயங்கள் சீராகுவதையும் தக்குவா இருந்தால்தான் துன்யாவுடைய நிலைமை தக்குவா இருந்தால்தான் ஆகலத்துடைய மோத்துக்கு பின்னால் நிலையம் சீராகும் உலகத்தில் நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மனிதர்களை சந்தித்தாலும் எந்த அமைப்புல உள்ளவங்களோட நாங்கள் தொடர்பு கொண்டாலும் அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் முயற்சிக்க கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு மட்டத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் அரசியல்வாதியா இருக்கலாம் சாதாரணமான ஒரு பாமரனாக இருக்கலாம் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த நபர்களை சந்தித்தாலும் அவங்க சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் மூணாவது இருக்காது ஒன்னாவது ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசுவோம் ஏதாவது ஒரு வியாபாரியை சந்திக்கிறோம் வியாபாரத்துடைய நிலைமை என்ன வியாபாரத்துல தேவை ஒரு குடும்ப தலைவரை சந்திச்சோம் உனக்கு நிலைமை என்ன எனக்கு என்ன தேவை ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை சந்தித்தோம் ஒரு நாட்டுடைய நிலைமை என்ன நாட்டுல என்ன பிரச்சனை என்னுடைய மாதிரி இருக்காது என்னுடைய தேவை மாதிரி உங்களுக்கு ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்துக்குள்ள வரையறுக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கின்றன எங்களுக்கு தேவைகளும் இருக்கின்றன இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய மகாநாடுகள் நடாத்துகிறாங்க பெரிய கான்ஸ்டன் நடத்துறாங்க பெரிய சர்வதேச இன்டர்நேஷனல் ரீதியாக பெரிய கருத்தரங்க பெரிய ஆய்வாளர்கள் இருக்கின்றன வேலை இல்லாத பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம் நிலைவாசி வேண்டுகொண்டு போகுதோ இந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கொள்ளலாம் அணியாக எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை தடுமாறி கொண்டிருக்கிறாங்க இந்த நோய்கள் வரவிட்டையை தீர்த்துக் கொள்ளலாம் ஒன்று பிரச்சனை ஒன்று தேவை மூணாவது ஒன்று இருக்காது அது எந்த அமைப்புல இருந்தாலும் இந்த ரெண்டே இருந்தாங்க ஒன்று பிரச்சனையாக இருக்கும் அது தேவைகளாக இருக்கும் தேவையை ஆட்கிற எத்தன ஆக்கூர்வமான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கொண்டு வந்த மார்க்கம் அது சுத்தமான குரான்ல ரசூல் வாழ்க்கையில எல்லா அம்சங்களுக்கும் விஷயங்களுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே முழு மனித சமுதாயமும் எந்த வித்தியாசமும் இல்லாம எதிர்கொள்ளக்கூடிய இந்த அடிப்படையான ரெண்டு விஷயங்களுக்கும் இதற்கு இஸ்லாம் முன்வைத்தீர் அல்லாஹால சொன்ன தீர்வு என்ன என்று கேட்டால் அல்லாஹ் முன்வைத்த தீர்வு ஒன்றே அந்த என்ன தீர்வு உங்கள்ட்ட தப்பா பண்ணுவோம் வாழ்க்கையில அல்லாட பயத்தை பண்ணுவோம் உங்களோட நடையில உங்களோட உடன சிந்தனையில குடும்ப வாழ்க்கையில எப்ப உங்ககிட்ட இந்த தப்பா வருமோ எப்ப உங்கள்ட்ட அல்லாட பயம் வரணும் நான் ரெண்டு விஷயத்த செஞ்சு தருவதாக நான் வாக்குறுதி அளிக்க ஒன்னாவது நீங்க நினைவாத இடத்தால உனக்கு தெரிஞ்சிடுச்சு. குற அஷ்டங்கள கொ. இரண்டாவது ഒന്നாவது ஒரு பிரச்சனை தீர்த்துக்க, இரண்டாவது நீ நிலையான இடத்தால ஒரு தேவே பூதியா. ഒന്നாவது ஒரு பிரச்சனை முடிவே. இரண்டாவது ஒரு தேவே பூதியா இருக்கு. அல்லாஹ் تعالی அவரே குர்ஆன். அர்ஷுதுமான குர்ஆன் அல்லாஹ். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓமை யத்பில்லா ஜஅல் லஹு மக்ரஜாயா வயர்ஸகுஹு மின கைதிலாய் யஹ்தஸு. நீ அதை தக்குற வந்திருக்கும். அல்லாஹ் சொன்னார் மஹராஜா அவருக்கு மஹரஞ்சா காட்டி கொடுப்போம் மஹரஜன் எக்ஸிட் சில இடங்கள்ல பாக்கலாம் எக்ஸிட் போட்டும் அரபுல மஹரஜன் போட்டுக்கிறோம் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஆபத்துகள் வந்தா அந்த இடத்தால போங்க அரபுல மஹரஜன் சொல்றது அல்லது அந்த வார்த்தையை பாதிக்கிறார் எதா அல்லவும் எக்ஸிட்ட காட்டி கொடுப்போம் ஏதாவது போகும் ரெண்டாவது அவர் நினையா எடுத்தாலும் முடியுமா எல்லாரும் ஒரு வழியை எதிர்பார்த்து அவருக்கு அவருடைய பிரச்சனையை தீர்த்திருப்ப எல்லா வழிகளும் கூட பற்றி எந்த வழியால வெளியேறந்து தடுமாறி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் சக்தியுள்ள அல்லாவிட்டால அவர் வெளியாகிறது வலியை ஏற்படுத்த அத முட்டையில குஞ்சி எல்லா பக்கமும் அடபட்டிருக்கு அந்த உயிர் இல்லாத முட்டையில இருந்து உயிர் உள்ள கோழிய நிறமுள்ள கோழிய சுவாசிக்க கூடிய நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு கோழிய உயிர் இல்லாத முட்டையிலிருந்து வெளியாகிறார் ரொம்ப குறைச்சிகளை முடிச்சு வைக்கிறதுக்கு காட்டி கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவன் சக்தி அவன் விஷயத்தை நடத்த முடிவெடுத்து உலகத்தில் எந்த சக்தியை நீ கொடுத்தா தடுக்க யாரும் இல்லை தடுத்துட்டா கொடுத்த யாரும் இல்ல அல்ல சிஸ்டம் வருது யூசுப் அலி இஸ்லா இஸ்லாம் ஜெயிலும் யாரு பாப்பா யாரு உமா யாரு அவருடைய பின்னணி என்ன ஒன்றுமே தெரியாத நிலைமையில பழக்கின் பகுதியில பிறந்த யூசுப் அலி ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டு விற்கப்பட்டு எஜிப்டில ஜெயில் அவன் போட்டிருக்கிறான் சாதாரணமாக ஒரு நாட்டில் ஒரு சொந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனை யாராவது உள்ளவங்களை பார்க்க போறாங்க விசாரிக்கிறாங்க ஆனா ஜெயில இருக்கிறாங்க எத்தனை காலம் ரெண்டு இல்லை எவ்வளவு காலம் அவர் ஜெயில இருப்பான்னு தெரியாது அதுவும் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு அமைச்சருடைய மனைவி ஒரு ஞ்ச பழி வாங்குறதுக்காக வந்து பொய்யான சுத்தச்சாரத்தை போட்டு யூசுப் அலி இஸ்லாமு இன்ஃபுளு பயன்படுத்தி யூசுப் அலி இஸ்லாத் அவங்கள ஜெயில கேட்க பார்க்க யாருமே இல்லை பார்க்க யாருமே ஊர்ல இருந்தாலும் கூட்டாளி மாதிரி சின்ன வயசுல தெரிஞ்சவங்கள பாக்க போவாங்க யாருமே இல்லை அல்லாத்தால அவருடைய முடிவு இருந்துச்சு ஜெயில யூசுஃப் அலி இஸ்லாத்து வெளியே கொண்டு வந்தாங்க வெளிய கொண்டு வந்து அந்த நாட்டுல ஒரு புதிய ஒரு பொசிஷன் பெரிய ஒரு இடத்துக்கு சேர்க்கும் அவங்க பெரிய பெரிய நபி அதே நேரத்தில் அவருக்கு பொருளாதார அமைச்சு எக்கனாமிக் மினிஸ்ட் அதுவும் கஷ்டமான காலத்துல நாட்டுல பஞ்சம் வரக்கூடிய நேரத்துல அழகான முறையில அந்த பொருளாதாரத்தை திட்டம் போட்டு நடத்தி மக்களை பஞ்சத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கணும் பெரிய காலம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் திட்டமாக இருந்துச்சு அவங்க எங்க இருக்காங்க விஷயத்தை நடத்த முடிவெடுத்துட்டாண்டா எல்லாரையும் மடையலா கிட்டோம் நிறையா கேட்டால் அல்லாட முடிவுகள் வெளியாகும் அந்த நாட்டுடைய அரசர் அவருக்கு சப்ஜெக்டே தெரியாது ஒரு கனவு ஒரு கனவு இந்த கனவை பத்தி நல்ல வருஷத்தமான குரானு சிமாலயா நான் ஏழு மாடுகளை காண்டேன் கனவுல ஒன்று ஏழு கொளுத்த மாடுகள் மெலிந்த மாடுகள் அப்படின்னு சொல்லி சம்பவத்தை கேட்டுக்கொள்வாங்க குறியவாசத்தை பற்றி விரிவாசல நேரம் போதாது மாடுகள கனவு இப்ப இவருக்கு இந்த கனவுக்கும் கொஞ்சம் குழப்பம் வேணும் அப்ப இந்த சபையில உள்ள முக்கியத்துவர்கள் பொதுவாக ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பலகீனமான ஆட்களை வச்சுக்கொள்ள மாட்டார் நல்ல டெரண்டான ஆட்களை தான் அவருடைய அட்வைஸ்க்கு அவரோட அபிப்பிராயங்கள் கேட்கறதுக்கு வச்சுக்கொள்வார் அப்படியே நேரத்துல மன்னர்கள் ஜனாதிபதி மாறே மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடியவங்களே அட்வைஸ் பண்றதுக்கு வந்து நல்ல ஆக்களை திறமையான ஆக்களை வச்சுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் மன்னர்கள் எப்படியா நாட்கள் வச்சுப்போம் ஏன் காரணங்களில் மன்னர்களுடைய பரம்பரையில ஆட்சி போவோம் தெரிவிச்சு பாதுகாக்கணும் அதனால எப்படிப்பட்ட திறந்தாக்களை வச்சிருப்போம் அப்படியான ஆட்கள் பொதுவாக அரசு தெரிவிக்கூடிய பொய்ய சொல்லியாதது அரசு வச்சிருப்போம் பொய்ய சொல்லியாதது சரிய புலையாக்கி பிள்ளையை சரியாக்கி சில அரசாங்கங்களுடைய வீழ்ச்சியை வழிகாட்டு வரலாறு என்ன விளக்கம் ஏதாவது என்னத்தையும் சொல்லி அரசாங்கத்தை பரிசவாங்க அல்லாத திட்டம் இருந்துச்சு ஜெயில இருக்கக்கூடிய கொண்டு வரும் அல்ல என்ன செஞ்சா அந்த அரச சபையில் இருந்த அவலக்கு இந்த கனவுக்கு விளக்கஞ்ச பத்தி கனவு தானே சொல்லு அரச <modalidades> அவரும் ஜெயில ஜெயிலில் யூசுப் அலிஸ்லாத்தோட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்த அவனுக்கும் கொஞ்சம் யாகவும் வந்துச்சு ஓஹோ இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு ஜெயிலில் என்னோட இருந்தாரு இப்ப அரசியோராள் இருக்கிறாரு எனக்கு அனுமதித்தாங்க நான் அவரோட போய் பேசி இந்த கனவுக்கு விளக்கத்தை எடுத்துட்டு வாரங்க அதுக்கு அப்புறம் போறாங்க விளக்கத்தை எடுக்கிறாங்க அப்புறம் தால அவங்க ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர வச்சு அவள் அந்தஸ்தம் அல்லாஹத்தால அவங்களுக்கு முக்கியமான அமைச்சு பதவியை கொடுத்து எவ்வளவு காலத்துக்கு முடிவெடுத்துட்டாண்டா எந்த சக்தியா அதனால்தான் சொன்ன பிரச்சனை முடியுமா ஒரே தக்குவா தக்குவா இது அல்ல மகன் ஜெயில் இருக்கிறார் ஞான கஷ்டம் எங்க வீட்டுல பிரச்சனை யார சொல்ல சொன்னாங்க அப்படியா நீங்க ஏன் பண்ணா லஹத்த இல்லாம இல்லாமல் ஒரு அதே அப்பத்தான் வெறுமணி வாயால் இல்ல அதை சிந்தனையா எனக்கு அல்ல உதவி செய்து யாருமே இல்லை எனக்கு எந்த ஆபத்து தப்பே இல்ல எனக்கு எல்லாமே நீளம் என்ன மனசால் எடுத்து அவரை நம்பி இவரை நம்பி எவரால நடக்கும் இவரா நடக்கும் இந்த ஹாஜார போல நடக்கும் இந்த அமைச்சருட போல நடக்கும் இந்த அதிகாரத்தை போல நடக்கும் கொண்டு அல்லாஹ் கொண்டாலும் நடக்கும் என்ன அல்லா கூடாலும் அடிமை பெரிய செல் மலர் மிளியல அடிச்சிருக்கேன் அல்லாஹ் உண்டாலும் பிச்சை அதெல்லாம் கூட பக்னியும் தேவியா மட்டும் தான் ரப்பும் மனுஷன் படிச்சேன் மனுஷன் வெட்டியா படிச்சேன் சிங்கம் புளி கரட்டி சக்தி வாய்ந்த மிருகங்களை கூட நெட்டியா படைக்கிறேன் காரணம் என்னன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த மிருகங்கள் கூட தங்களோட உணவுக்கு தலை படிச்சேன் சாப்பிடும் ஆனா மனுஷன் நல்லா கண்ணியமா படிச்சிருக்காங்க ஏன் இவன் சாப்பிடற உணவு சாப்பிடக்கூடாது நீ ஒரு ஆட்சியை அதிகாரத்தை நடக்கும் சிப்பிக்குள்ள உத்துவாரதுக்கு ஒரு நேரம் இருக்கு பூல வாசம்புக்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு பெண்ணுடைய கருவறையில குழந்தை தரிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு நேரம் தெரிஞ்சிருக்கிறோம் இவரீஸ் பண்ற நேரம் வந்துட்டு பாதுகாப்புக்கு அத்தனை கட்டப்பட்ட வேறு உட்கார்ந்தார் திரும்பி பார்த்தார் சின்ன சின்ன ஆடுகள் ஒரு சத்தம் ஒன்று போட்டார் எல்லா ஒட்டகங்களும் ஆடுகள் இவருக்கு பின்னால் வருகிறது மதியனா முன்னோராக கொண்டு சேர்ந்தார் இரவு நேரம் கதவை தட்டினார் பாப்பா கதவை ஏராளமான ஒட்டகங்களோட ஆடுகளோட மகன் நிற்கிறார் விஷயத்தை வழங்கினார் அடுத்த நாள் ரசூல்லா இசலாஹு அலை வசூலிக்கு கூட்டி போனார் அவங்கள்டள் ஒட்டகங்கள் வந்திருக்கின்றன ஒட்டகங்கள் நீங்க விரும்பினோம் வச்சுக்கொள்ளுமோ விரும்பினா யாருக்காக கொடுத்துருவோம் அந்த நேரத்துல நல்லா சுத்தமான பொறால் இந்த வசனத்தை இறக்குறான் உண்மை ஏத்தப்பாஜா அவரை எப்ப தப்பு வந்துடுமோ உங்களோட தினச்சினை சொல்யூஷன் அல்லாவது விமோசனத்தை ஏற்படுத்தினான் ரெண்டாவது அவர் நினைக்கல இவ்வளவு பெரிய ஒத்தகங்களும் இவ்வளவு ஆடுகளும் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹால நினைவா போறது இது துனியாவுடைய ஆசிரத்தி நிச்சயம் இத்தனை விஷயங்களில பிரசனங்கள் வேற கொடுக்காது ஒரு விஷயத்தை சொன்னால் இது துன்யாவே விஷயங்கள் ஆகத்திலே விஷயங்கள் போகணும் எல்லாரும் ஆசிரப்படும் நான் போய் திரும்பும் கிடைச்சி எல்லாருக்கும் ஆசிரத்தன் எல்லாரும் அஜிக்கு போறேன் போற ஹிஜ்ரத் கிரிகே தஹஜ்ஜத் உரு என்னத்துக்கு அல்லாஹ்வ<unused2117> சொர்க்கத்து தந்துறது சொர்க்கத்து இராப மௌதாயில ரிதுவா செய்ய சொர்க்கம் கிரிகிருதீ ஆப்பு சொர்க்கத்து எல்லாரும் ஆப்பு நான் கேட்டாலும் துவா செய்ய சொர்க்கத்துக்கு போறது சொர்க்கে ஆடை கிரிகே சொர்க்கத்துக்கு போற எல்லாருக்கும் குவாலிஃபிகேஷன் தக்வாவும் அல்லாஹ் கிரர சுதமான குர்ஆனில் விளங்குமறிச்சது உஹிஜ்ஜத்துல் முஸ்தகீம் அந்த சொர்க்கத்துக்கு தார்ஜே கிரிகே தக்வா உள்ள மக்களே فتيق الجنه التي نور من عبادنا من كان تقيا تقوا ان ولكتها نار سورتت انندراما كون بير وارثا كون بينهاردين الله جنان فتيق الذين تقوا رضوا الجنه الزمر تقوى ان مكل دار سورتك كوتنگوت مها كونរ அப்ப اخرته نيلمシરાハヌ દુનિયાડે نيلمシરાハヌ ಅದك الله ரெச்சி தப்ப இந்த தப்ப உள்ள மக்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது வசிதமான குர்ஆன்லயின் ஹதீஸலயே அடையால என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு எடுத்து அல்லாஹ் சொல்லற தக்கவல்ல மக்களுக்கு இல்லடையாலங்களே நற்ருடை المستقيم <سؤال> صركتنا متقين لتقوا الله مكنكتها எرجய சொல்லிட்டு அவங்கதுடையடையாலங்கள் அல்லாஹ் துன்பு உண்டடையாலம் கஞ்சர்கள ஆகிட மாட்ட பக்கள ஆகிட மாட்ட சில फिश சீனலம உள்ள ஆகிட மாட்ட alli இஸ்லவிகோ முனாபிக நயன்ஜனன் கஞ்ச நயன்ஜனன் நயன்ஜனன் ஐகம் கைகளை சிலவழிக்க மாட்டான் தகப்பலிக்கு சிலவழிக்க மாட்டான் நேபத்துக்கு சிறு அழிக்க மாட்டான் அவரோட சொந்தக்காரா சிறுவழிக்க மாட்டான் கஞ்சன் கணக்கு பாக்கு வெமூன் ஐதீகம் இது நேரம் இல்லாட்டி வெறும் வருமானத்துல கொஞ்சம் முன்னெப்பினை காரணம் சொல்ல மாட்டான் அல்லாஹத்தான் முதலாளி அடையாளம் அல்ல கொஞ்சம் வசதியான மனுஷன் நல்ல வருமானம் தெரியல நல்ல வருமானம் அப்படின்னு வருக்கி முல்லிய வருமான கொஞ்சம் பிரகிரியாண்டி எந்த கழிய புத்தம் அவன் சிலவழித்த கைதான் சிலவழித்த கைதான் கஞ்சா முடிச்சுட்டா நாங்க நல்லா கொடுத்த இப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அன்னைக்கு அதிகமா கொடுக்க முடியுது அதிகத்தை கொண்டு நடக்க முடியாது இல்ல அவன் கொடுக்கற அந்த அந்த தண்ணி ஒரு வருடம் ஒரு கோடி ரூபாயிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்காது ஒரு வருட்டம் ஆயிரம் ரூபாயிருக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்காரு கோபத்தை ஒரு மன நோய் இன்னைக்கு தெரிய கல்யாண திருமணங்கள் பிரிவத்துக்கு உறவுகள் இல்லாமல் ஆகிறதுக்கான அடிப்படையான விஷயம் வந்து கோயில் தக்கோவந்த கோபம் வராதுன்னு சொல்லுங்க கோபம் வரும் கோபத்தை கொண்டோடு கோபம் வரவேண்டிய கோபம் வராதுன்னு கல்லு வந்த கோபத்தை அடக்குற மகிஷ் அல்லா சொன்னா கோவத்தை அடக்குவாங்க சொன்னான் அவங்க அவங்க கோமந்தான் கோமந்த மன்னிப்பாங்க அவங்களோட சஹாதி எனக்கு சேவண்டாக இருக்கிறார் வேற செய்கிறார் நான் எத்தனை பேசு ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் எழுபது ஒரு நாளைக்கு எழுபது அறியாத கோபத்து ரெண்டாவது கோபத்தை பண்ண கோபத்து கோபத்தை இத்தனை திருமணங்கள் ஆத்திரத்துல மனித பாத்து சொல்லிடுறது நான் உனக்கு சொல்லிட்டேன்னு அவரடைய ஆத்திரங்கள் தீங்கத்துக்கு பின்னாடி அவளோட குடும்ப வாழ்க்கையினர் அந்த திருமணத்தை மீட்டிக்கொண்டதில்ல அல்லா பாதா தினாச்சாரி பாதாரா குழந்தைகள் அது தலா தலா தான் சொல்லிவிட்டேன் சொல்லி போட்டோம் அது மூணு தடத்துக்கு மேல சொல்லிட்டு மீட்டிக்கொள்ளு மீட்டிக்கொள்ளு சொல்ல மூணுக்கு மேல சொன்னா அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு கேட்டுக்கொள்ளுங்க அதுவாக சொல்றதுக்கு நேரம் என்ன கோவம் என்பது மனநோய் மனநோய் இருந்தோம் எடுத்துக்கிறதுக்குன்னா தென்சரா இஷ்டோட பிரச்சனை பக்கத்து ஊட்டாக்களோட சண்டை முகத்தை பார்க்கல முகப்பட சிதிப்பு பார்த்தாலும் வளர்த்தரும் கோக்கமான கோவத்தை அடக்கம் இது தக்கவா இல்ல மக்கள் அடையாளம் முனாவது அடையாளம் மக்களை மன்னிப்பாங்க சில மக்கள் இருக்கிறாங்க மன்னிப்பேன் மறக்க மாட்டேன் மன்னிப்ப மறக்க மாட்டேன் அல்லு மன்னிச்சு மறந்துடுங்க மறந்துடுங்க சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்வாரோ அவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு அல்லா பறப்படுத்த அன்பு லட்சுமத்துல அந்நியமான சத்த ஜனத்துக்காக வேண்டிய சித்திரவதை சேர்த்தாங்க சத்தான அழுமாக்களை படுத்தாங்க ஹக்கான உடனே யாருக்கு எத்தையாக மாட்டாங்க யாருக்கு தர சொல்ல மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அகமது குன் அம்மல் அஹமதுல்ல தாலத்துல ஒரு கொள்கை பிரச்சனை வந்துச்சு நாட்டுடைய இறங்கி வந்து உங்களோட கருத்தை பிள்ளைன்னு சொல்லுங்க எந்த கருத்தை செடி சொல்லுங்க காது சொல்லுங்க நான் எங்க கொண்டே வைப்பேன் அகமது குன் அம்மல் அஹமதுல்லா சொன்னாங்க அகமது மௌத்தானாலும் பரவாயில்ல அஹமதுடைய ரப்போடைய தீன் மௌத்தா இருந்து கூட மாட்டேன் சித்திர சாட்டியால அடிக்கப்படுறாங்க கிதாபுல எழுதி வரலாறுல எப்படி அடியா யானைக்கு அந்த சாட்டியால அடி அடிச்சா யானையே நாங்க அப்படி அட்டி அடிப்போம் அகமதுதான் இல்ல நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அக்கா தான் அது நிலைமை சீலாயிச்சு எல்லா காலத்துல நிலைமையில ஒண்ணுமா இருக்கிற இல்ல ஒரு மேடு வந்தா ஒரு பண்டம் செய்யும் ஒரு வெயில் வந்தா ஒரு மன செய்யும் அது நிலைமையில காலங்கள் மாதிரி எல்லா காலத்திலும் கொடுப எல்லா காலத்திலயும் நடக்கல எல்லா காலத்திலயும் ஆட்சி நடக்கல அப்துல்லா கொண்டு வந்தாங்க எல்லா காலத்திலயும் அபுச்சே இருக்கு இப்ப நல்ல காலங்கள் வளர்ந்துட்டு மக்கள் சொன்னாங்க அதுல நல்ல சந்தர்ப்பம் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க சித்தவங்க அவ்வளவு பேரை பழி வாங்குறதுக்கு நாங்க உங்களுக்கு நான் சந்தர்ப்பத்துக்கு அகமதுல மக்கள் முட்டுக்கால நீல் தான் ஒரு அழைப்பாளர் சொல்லுவார் யாருக்கெல்லாம் கூலி கொடுக்கறதுக்கு பொருட்படுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல மக்கள் எளிமையில் அந்த நேரத்துல மக்களை மன்னிச்சவங்க எளிமையிற்பாங்க அந்த கூட்டத்தில் ஆகிறதுக்கு நான் விரும்புறேன் எல்லாரையும் மன்னிச்சு இவனா தலைப்பு சாதி இவங்கெல்லாம் தரப்புல சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க தரப்பு அது இல்ல கிரள ஆற்றையாட்டு அணுஞ்சிலா அத்தையாட்டு சொல்லி பாத்தியாளு ஆமின் உதறியா சோதரையா இது அல்ல விட்டு கொடுக்கற மன்னிக்கிற அடுத்தவனை கண்ணியம் எடுத்துற அக்கோல மக்களுடைய அடையாளம் மக்கள் மன்னிப்பா நாலாவது அடையாளம் வந்தா சொன்னி அவங்க எல்லாருக்கும் உபகாரம் செய்வாங்க அது மிருகங்களா இருக்கலாம் பறவைகளா இருக்கலாம் மக்களுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு சொல்ல பற்றி சரி இந்த தக்குவாக்க வைப்பேன் வாழ்க்கையில உண்டாக்குறேன் அதுக்கு சில விஷயங்கள் ஒன்னாவது இல்லையில வாழ்க்கையில் சந்தேகமான விஷயங்களை தகுந்தோம் பாவத்தை அறையை விட்டுடனும் சந்தேகமா செய்வாங்க வச்சு பத்து வாங்க கூடாது சொல்லுவாங்க வாங்களா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் விஷயங்களுக்கு விட்டு வரும் இது தப்ப வார்த்தை மிக முக்கியமா நிறையா இருக்க ரெண்டாவது விஷயம் என்ன ஒன்று சொன்னா அல்லா படைத்த படைப்புல சிந்திக்கணும் அவ்வளோ தெரியுமா இரவ கொண்டு வராங்க பகல கொண்டு வராங்க சிந்திக்கணும் நல்லா பரிசுமான சொன்னாங்க ان اختلاف الليل والنهار وما خلق الله بالسماوات والارض لايات لقوم يتفكرون يروفه الماري ماري والات الله بادكتله தப்ப உள்ள மக்களுக்கு அதாசி ஆசிந்திக்கு மூணாவது விஷயம் என்ன வந்துனா ವಾಕ್ಯல ರಸুল্লাহ (صلى الله عليه وسلم) சொன்னாரு عنون وقرمத்துرمளை வாयाल எங்களுக்கு ரசூலுல்லாஹ் मोहब्बत ரசூலுல்லாஹ் मोहब्बतனு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மாத்தமா இருக்காம ವಾಕ್ಯல அன்வனுவாக நம்ம சுன்னத்துகளை கேடி பின்ற <تصفيق> إنها لا زل ورجتما القرآن والذنان ان هذا قراط مستقيما فتبعوا ولا تقطعوا السبلا فتفرما بكم الصهيل ذلك مصاق به لعلكم تفتقوا لرسول الله عليه بينتنج مت وليها بين بتا ديங்க الى الله உங்களுக்கு செய்ய الوصيه உங்களுக்கு தقه உண்டாகிறது எனவே அடுத்து விஷயம் என்ன வந்து சொன்னா முடிما لكم நோபுரிகர் அல்லாஹ் நோபுரிகர் சொன்ன sünநத்தான நபிலான நோமுல லமக்கிர யாரது படிபாங்க சில அந்த செய்யகல படிபாங்க சில மாசத்துல மூணு நாள் படிபாங்க எவ்வளவு ஒரு சக்தி ஏது முடியமான அளவுக்கு நோம்படிக்கிறது நோம்பால தப்பு awarded அல்லாஹ் தரான சுதமான குர்ஆனை சொன்னான் யா ஐயுன நதீனா மன குதிவா லைக்கும் உஸ்தியா கம ஸதிவா அல்லதீன மின் கபலகும் லஅலகும் தத்தகுல் நீ நோம்ப அல்லாஹ் உங்களுக்கு நோம்ப கடமை ஆக்கிச்சு நோம்பால சக்தா அல்லாஹ் போட்டது உங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு முன்னர் வந்தவங்களுக்கும் ஏறுட்ட தப்பா உண்டா எனவே எப்பட சத்துவம் அதே மாதிரி நல்ல ஷூல உருவாக்கணும் நல்ல ஷூ நல்ல மக்கள் அநியாயமாட்டு கூட செய்தி வருகிறேன் ரெண்டு பிள்ளைங்க சூசைட் பண்ணி கொடுத்துருவாங்க பாவம் யாரா இருந்தாலும் இந்த சமூகம் இருந்தாலும் இந்திய சிறுவர்கள் நாளே சமுதாயத்திலே தலைவர்கள் இந்திய சிறுமிகள் நாளே சமுதாயத்தை இருந்தெடுக்கக்கூடிய நல்ல தாய்மார்கள் நல்ல பக்குவம் நம்ம நம்ம நாடு என்று ரீதியில யோசிக்க வெளிச்சத்தை தந்திருக்கிறான் வெளிச்சம் எல்லாருக்கும் ஏன் இந்த மக்கள் ஏன் விங்க என்ன செய்யலாம் ஏதாவது முக்கியமான அளவு அது இதுல வருது தான் விரும்புற மற்ற சோதரத்தை விரும்பாதீமா பூர்த்தி ஆகும் அதனால யார் யாருக்கு அல்ல என்னென்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு அந்த எடுத்துக்கொண்டு நம்ம தீனிச்சாரு போயிடுச்சு நல்ல விஷயங்களை மக்களுக்கு வலிச்சுக்கணும் அது முஸ்லீமா இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத வேற இருக்கலாம் எல்லாருக்கும் நிலவன எல்லாருக்கும் நலவது விதைச்சாத பொம்மலை நாக்கி நலவ நாடுகளெல்லாம் மன்னிச்சாங்க வணக்கத்தாலியான பொம்முல பூமி பூனைக்கு நிலவ நாடு நல்லது அதனால எல்லாருக்கும் நிலவ நாடுறது நல்ல சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கும் நாங்க காட்டி கொடுக்கணும் நூறு குலை செஞ்சு போட்டு ஒரு மனுஷன் ஆன பத்வா கேட்டான் ஹசரத் நான் நூறு கொலை செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் என்னை மன்னிப்பாங்க நான் ஆனால கண்டிஷன்மெண்ட் இருக்கட்டான சூழல் இருக்கட்டான நல்ல சூழல் இல்ல நீ இந்த ஏரியாவுக்கு போ அங்க நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க சேர்ந்து வாழ் நல்லா உன்ன மன்னிப்பான் போறார் கொஞ்சம் தூரம் மோத்து வரையுது கிராமத்திலேயே மலக்களும் அசாபுடைய மலக்களும் வந்திருக்கிறாங்க யார் அவர்கள் உயிரிடுக்க போகுதோ கிராமத்திலே மலக்கள் சொன்னாங்க சௌபா செய்ய போறான் அகாபுடைய மலக்கள் சொன்னாங்க நூறு போல செஞ்சு போறான் அல்லாவுடைய இறக்கத்தை பாருங்க அல்லா என்ன செய்யறான் ஒரு ஒருவரை அனுப்புறான் தீர்ப்பு செய்யறதுக்காக இந்த பூமிக்கு சொன்னா நீ கொஞ்சம் விசாலமாக அவர் கோயில் தேர்திக்கு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக சொல்லி அழந்து பார்த்தா புறப்பட்டு வந்த தூரம் ஒரு தான் அதிகமாகிடுச்சு என்ன ஓதுனா என்ன படிக்கிறான் இன்னைக்கு பாடம் கொடுத்தீங்க எப்படி நாங்க ஸ்கூல் விஷயங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் மனசுல அமைதி இருப்போம் இன்னைக்கு குழப்பங்களுக்கு அதுப்பாரணம் பணம் இல்லாச்சினாலேயோ இல்லாட்ட அழகன் இல்லாத மனசுல நிம்மதி இல்லாத மனசுல நிம்மதி உண்டாக்குறது கொரான் மனசுல அமைதியை உண்டாக்குறது அல்லாட் மனசுல அமைதியை உண்டாக்குறது அல்லாறை தள்ளிய பணத்தை தொழில கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நான் அல்லாட ஜீவங்களை வீட்டுல கொண்டு வர்றதுக்கு எங்க குடும்பத்துல கொண்டு வரதுக்கு லைஃப்ல கொண்டு வரதுக்கு இந்த பிள்ளைகள வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நான் கூடுதலாக கவனிச்சிருக்கேன் எத்தனை பேரு பிள்ளைகள் வாழ்கிற புள்ளியோட பேசுறது உண்மைதான் குரு பாப்பா பிள்ளையோட பார்வ பிள்ளையோட பேசுறது அப்படியா நிலைமை இல்லாமல் பிள்ளைகளோட மனம் விட்டு பேசணும் சாதக சாதகங்களில் பேசணும் அவங்க நல்ல வழியை காட்சி கொடுக்கணும் மஸித காட்சி கொடுக்கணும் புறான காட்சி கொடுக்கணும் மசாலா ஓதி மத்தால ஓதி முடிச்சுட்டு இல்லாமல் பதினஞ்சு வயசுல பதினாறு அந்த பிள்ளைகள் போ ஹசத் மாட்டை போ உடல் படி எளிம படி திருக்குதல் சட்டத்தை படி இந்த காட்சி கொடுக்கணும் அப்பதான் நாங்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க செயலும் எல்லாத்தையும் அல்லா பாதுகாக்கணும் நிலைமையை கைவிட்டு அல்லாஹால எல்லாத்தையும் தப்பாவோடைய வாழ்க்கையை நசி வாழ்க்கை போனாங்க தப்பாவோட வாழ்ந்து தக்காவோட மொத்த வாழ்க்கையா போனாங்க தப்பாவுடைய தப்பாவுடைய சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவானாக எங்க வீட்டுல எங்கட குடும்பத்துல எங்களுடைய சொந்த வாழ்க்கையில எங்க சிள்ளைகள்ல எல்லாத்தையும் அல்லாஹ் தக்குவா தள்ளுவானாக தப்பா தொன்புரிச்சியா நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக இந்த நாட்டை அல்லாஹா இந்த நாட்டுலையும் அல்லாஹா நல்ல நிலைமையை சீராஜ் வைப்பான உருவாக்குவானாக அல்லாஹாலா என்னென்ன கைராசிருக்கிறானோ அச்சனை பேருக்கு நல்லா தந்துள்ளுவனாக பலஸ்தீனத்திலே தகவல்களுக்கு நல்லா உதவி செய்வான அந்த எளிமையெல்லாம் செய்தாக்கி போனாங்க கஷ்டங்களை போக்குவானாக அல்லாஹாலா அவங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹாலா துன்யாத்தின் கொடுப்பானாக ஆமியல் ஆவான்